எனக்கும் இருந்து ஏழு வரைக்கும் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலத்துவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் உந்தியை இறங்குவாலோ அவன் எப்படிப்பட்ட வியாதித்தனா இருந்தாலும் சொத்தமாவான் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இணைத்து கண்டு அவள் வெற்றிகாலமாக வியாதித்தன் என்று அறிந்து அவரை நோக்கி சொத்தமாக வேண்டும் என்று இருந்தாயா என்று கேட்டார் ஆண்டவரே தண்ணீர் கலத்தப்படுவது என்னை குளத்தில் கொண்டு போய்விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் தோக அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சுரும்பினர் உறுப்புடையவர்கள் முதலான வியாதிகாரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டு இருப்பார்கள் ஏனனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் பழுத்திருந்த அவனை ஏசி கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் அதற்கு வியாதியஸ்தர் ஆண்டவுரே கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த பெதஸ்தான் எனப்பட்ட குளத்தின் அருகே ஐந்து மண்டபங்கள் இருந்தது இந்த ஐந்து மண்டபத்திலே குருடர் சப்பானிகள் இன்னும் கொடிய ரோகிகள் இப்படி பலரும் அங்கே படுத்திருந்து அந்த தண்ணீர் எப்பொழுது தேவதூதனால் கலக்கப்படும் என்று ஆவலோடு உடக்காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர்கள் அந்த மண்டபத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சில சமயங்கள் எப்பொழுது என்று தெரியாது சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான் அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யார் முதலாவது அந்த தண்ணீருக்குள்ளாக போய் தங்களை முந்தி அதில் இறங்குவாரோ தண்ணீருக்குள்ளாக யார் முதலாவது இறங்குகிறாரோ அவன் சொசமாவான் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொசமாவான் என்கிற நம்பிக்கை அந்த நாட்களில் உள்ள ஜனங்களுக்கு இருந்தது ஏராளமான வியாதிக்காரர்கள் குருடர் சப்பானிகள் இப்படி பல வியாதிக்காரர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் திடீரென்று தண்ணீர் கலக்கப்படும் தண்ணீர் கலக்குகிறதை கண்டவுடனே முதலாவது யார் அதிலே போய் இறங்குகிறார்களோ அவர்கள் சொசமாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் கத்திரி பரசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த முப்பத்தி எட்டு வருஷமான் இருந்த மனுஷன் வெகு காலமாக அங்கே காத்திருந்தான் ஏசு அவனிடத்தில் போய் நீ சொகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட அதற்கான வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் நான் குளத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் குளத்தில் இறங்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேன் நான் போகிறதற்குள்ளாக இன்னொருவன் இறங்கி விடுகிறான் என்று அவன் சொன்னான் கத்த பரசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த வியாதியஸ்தன் அங்கே பல ஆண்டுகள் தங்கியிருந்த பொழுதிலும் அந்த தண்ணீரை இறங்குவதற்கு அவன் ஆயத்த ஆயத்தம் இல்லாதபடிக்கே முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டுவதாயிற்று என்று வாசிக்கிறோம் ாலே அவர் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் வெளியே கொண்டு போயணும் உள்ள ஒரு சட்டமும் வரக்கூடாது அந்த சின்ன பிள்ளைகள் கத்துறாங்கன்னா அதுக்கு பொறுப்பாளிகள் அவங்க பெற்றோர்கள் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு கத்துறது உங்களுக்கு இன்பமாக இருக்கும் மற்றவர்களுக்கு சங்கடமாக இருக்கும் சட்டம் உடனே வெளியே கொண்டு போயிடும் சூத்திரம் உண்டாவதாக எந்த சமயத்தில் குளம் கலக்கப்படும் என்று அவர்கள் அறியாதி இருந்தார்கள் அறியாத தெய்வத்தினுடைய பிள்ளைகளே நம்முடைய தெய்வத்தினிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி நாம் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கு வருகிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அந்த சமயத்திலே நாம் அவரை போல் சந்தித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே தேவன் வந்து ஆசீர்வதிக்க போகிறார் என்று தெரிந்தால் அந்த நாளிலே நாம் ஆயத்தமாக இருந்த அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் எழுதியிருக்கிறத பாருங்க சில சமயங்களில் தேவதூதன் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார் சூத்திரம் உண்டாகுவதாக அவன் சரியான ஆயத்தோடு கூட இல்லாதபடியினாலே அந்த சுகத்தை அவன் நீண்ட காலமாய் பெற்றுக் முடியவில்லை யாராவது ஒரு சொந்தக்காரரும் அவனை தூக்கி கொண்டு போய் குளத்தில் வேகமாய் போடுவதற்கு ஒரு பலசாலி அவன் ரெடி ால் அவன் எளிதாக பெற்றிருக்க முடியும் அவன் தனித்த நிலையிலே விடப்பட்ட உதவி செய்வார் ஒருவரும் பெற்றுக் கொள்வதற்குரிய சோத்திரம் உண்டாவதாக தேவ இருக்கிற நாமும் பற்பல விதத்திலே தெய்வத்தினிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் நன்மைகளை எதிர்பார்க்கிறோம் சுகத்தை எதிர்பார்க்கிறோம் சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம் கத்தருடைய ராஜ்ஜியத்திலே போய் சேர்வதற்குரிய நாளை எதிர்பார்த்து கத்திராய் வருகையையும் எதிர்நோக்கி ஆவலோடே காத்திருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும் கத்தரை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆயத்தம் இல்லாதபடிக்கு காத்திருப்பதனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த சப்பானி முப்பத்தி எட்டு இவன் இருந்தான் இந்த முப்பத்தி வருஷமாய் அவன் எத்தனை வருஷம் அந்த மண்டபத்தில் போய் காத்திருந்தோ நமக்கு தெரியாது அவன் அந்த மண்டபத்தில் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த போதிலும் எத்தனையோ முறை அந்த குளம் கலக்கப்பட்டிருக்க போதிலும் அவனால் அங்கே உள்ளே போய் இந்த நன்மியை பெற்றுக் கொள்ள முடியவில்லை சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவன் ஆயத்தமான நிலைமையிலே இல்லை அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக கத்திராய் சுவாசிக்கிறவர்கள் வருகையை எதிர்நோக்குகிறவர்கள் எப்படிப்பட்ட ஆயுதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லி கொலாசைப்படுகிறேன் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இப்பொழுது நான் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியம் வருகிறேன் என்று கத்திராசு இருக்கிறார் திருடன் எப்பொழுது வருவான் யாருக்கு தெரியும் எந்த சமயத்திலும் திருடன் வர முடியும் ஆனபடினாலே வீட்டிலே பொருள் வைத்திருக்கிறவர்கள் வீட்டில விலை உயர்ந்ததான பொக்கிசம் வைத்திருக்கிறவர்கள் எவ்வளவு விழிப்போடு கூட எவ்வளவு பாதுகாப்போடு கூட இருக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பேங்க்ல லாக்கர்ஸ் வைத்திருக்கிறார்கள் பேங்க் மூடிவிட்ட பின்பும் அங்கே செக்யூரிட்டி போர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது எப்பொழுதும் துப்பாக்கி ஏந்தி கொண்ட அங்க மனிதர் இருக்கிறதை காண்கிறோம் காவலாளர்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறதை காண்கிறோம் திருட்டு அவனுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் போய்விடலாம் அல்லது எப்போதாவது ஒரு திருட்டு நடக்கலாம் ஆனாலும் அவன் எப்பொழுதும் ஆயத்த நிலையிலே விழித்த நிலையிலே இருக்கிறபடியினாலே அந்த போக்கிசம் பாதுகாப்பாக இருக்கிறது வருகிறேன் சொல்லாதேன் என்று எழுதியிருக்கிற தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதை கொண்டு தன் வசனங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் எந்த சமயத்திலும் ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை தேவ சமூகத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது எப்படி இருக்கும் என்று மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு அந்த நாளையும் அந்த நாட்கையையும் தவிர மற்றொரு அறியான் அந்த நாளையும் அந்த நாடிகையையும் என் தினம் ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பர்மவத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று ஏசு பெருசு சொன்னார் கற்படி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பர்ணோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் ஏசு கிருசு எந்த நாளிலே வருவார் எந்த நிமிஷத்திலே வருவார் என்று இப்பொழுது யாருக்கும் தெரியாது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷக்குமாரன் வரும் காலத்தில் நடக்கும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷக்குமாரன் வரும் காலத்தில் நடக்கும் இப்பொழுது ஏசு கிறிசு எப்பொழுது வருவார் தாக இருக்க வேண்டுவது அவசியம் எந்த சமயத்தில் எந்த நாளிலே எந்த மாளிகையில எந்த மணி நேரத்திலே அவர் வருகிறார் என்று அறிவிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனா அவர் வருகிறதற்கு முன்னதாக நோவாலின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷ குமாரம் வரும் காலத்திலும் நடக்கும் நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷ குமாரம் வரும் காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்திலே எப்படி நடந்தது அந்த ஜல பிரளயம் ஒரு வாரத்திற்கு முன்பதாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அதாவது நோவாவுக்கு கட்ட கட்டளை கொடுத்தார் நீ வெள்ளம் வரப்போகிறது ஜலப்புரளயம் வரப்போகிறது ஆயத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார் நோவா கேட்கவில்லை அந்த ஒரு எந்த நாளிலே இந்த வெள்ள ஜலப்புரலயம் உண்டாகும் என்று நோவா கேட்கவில்லை கத்தர் சொன்னதை அவர் செய்ய ஆரம்பித்தார் கத்தர் சொன்னதை அவர் செய்து கொண்டே இருந்தார் அந்த தேலை கட்டி அதற்கு அளவு எவ்வளவு என்று சொன்னால் எவ்வளவு நிலம் எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் அது எப்படி எந்த மரத்தினால் செய்யப்பட வேண்டும் எத்தனை அடுக்கள் அதில் வைக்க வைக்கப்பட வேண்டும் அதில் எதை எதை சேர்க்க வேண்டும் என்று தேவன் தெளிவாக கட்டளை கொடுத்திருந்தார் கத்தர் கட்டளையிட்ட பிரகாரம் இந்த நோவா சகலவத்தையும் செய்து முடித்தார் கத்தர் பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆதியாகம் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை வாசிக்கலாம் ஆதியாகம் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாக்கியம் நோவா அப்படியே செய்தார் நீளம் முன்னூறு அதன் அகலம் ஐம்பது முழுவதும் அதன் உயரம் முப்பது முடவும் இருக்க வேண்டும் மேல் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் வானத்தின் கீழே சகல மாம்சந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் சரப்புரத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் போகும் கப்படுப்பமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்ன விதமாக உண்டாக்க வேண்டும் என்று கத்த சொன்னார் அந்த பிரகாரம் நோவா செய்து முடித்தார் செய்து முடித்த பின்பு தேவன் நோவாவின் இடத்திலே இப்படி சொன்னால் ஏழாவது அதிகாரம் நாலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் படரும் பூமியின் மேல் மலையை வரிசிக்க பண்ணி மேல்டிக்கினைக்கு முன்பாக நோவாவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அவர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார் கட்டளை எல்லாவற்றையும் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வரிசிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவசந்துகள் அனைத்தையும் பூமியில் மேல் இராதபடிக்கு நிக்கரகம் பண்ணுவேன் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு ஏழு நாளைக்கு முன்பதாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது கத்தரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எல்லாம் வேலையை உண்டு பண்ணு என்று சொன்ன உடனே அவர் உண்டாக்க ஆரம்பித்து விட்டார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் எல்லாம் முடிந்தது நிலையிலே இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு ஏழு நாளைக்கு முன்னதாக அறிவிப்பு கிடைத்தது கத்தனை பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாகும் நீயும் உன் பிள்ளைகளையும் வேலைக்குள்ளாக பிரவேசி என்று கட்ட சொன்ன பிரகாரம் நோவாகும் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளும் அந்த தேலைக்குள் பிரவேசித்தார்கள் அது தூட்டப்பட்டது கத்தருடைய பரசுத்த நாமத்துக்கு சூத்திரம் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை நம்முடையம் வருகிறேன் என்று சொன்னார் சபையை கட்டு என்று கத்தர் கட்டளை கட்டப்பட்டு வருகிறது சபை கட்டப்பட்டு அவர் காண்பித்த மாதிரியின்படியே சபை கட்டப்படுகிறது இன்னென்ன உபதேசங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கத்தர் சொன்னார் அந்தந்த உபதேசங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த விதத்திலே சபை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த விதத்திலே சபை நடத்தப்படுகிறது இன்ன ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இன்னும் பிரகாரம் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று கட்ட சொன்னார் இன்னும் பிரகாரம் சபை அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் திட்டமாக தெளிவாக நமக்கு நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய அவர் வருகிற வேலை நெருங்குகிறதான சமயத்திலே நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷ வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் நோவாவின் ஜம் வருக வார்கு முன் இன்னும் ஏழு சென்ற பின்பு ஜலப்புரளயம் உருவாகும் என்று அறிவித்த பிரகாரம் வருவதற்கு முன்பதாக நமக்கு செய்தி அனுப்பக்கூடியவராக இருக்கிறார் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியம் அந்த காலங்களிலே வெளிப்படுத்துவார் கத்தடி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த பிரசன்னவாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார் அவர் எப்பொழுது வருகிறார் எப்பொழுது பிரசன்னமாக போகிறார் என்பது அவருடைய காலத்திலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் நடக்கும் கட்டி முடித்த பின்பு இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் உருவாகும் என்று சொன்னார் அல்லவா அதே போல கட்டப்பட்டு வருகிறது ஒரு காலம் வரும் இந்த நாள் வருகிறார் செய்தி அறிவிக்கப்படும் ஆனால் இப்பொழுது கேட்டால் எந்த நாளிகையிலே எந்த மாதத்திலே எந்த வருஷத்திலே வரப்போகிறார் என்று சொல்லக்கூடாது சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும் சோத்திரம் உண்டாவதாக என்றால் அவர் தம்முடைய தீர்க்க சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய என்று ஆமோஸ் தீர்க்க தரிசின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது ஆமோஸ் தீர்க்க தரிசின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் ஒரு காரியத்தையும் செய்ய தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய இது தெய்வத்தினுடைய குணாதிசயமாக இருக்கிறது தீர்க்க தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய எதையாவது கத்தல் செய்ய போகிறார் என்றால் தமிழக ஊழியக்காரர்கள் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் பிரசன்னமாகுதல் எப்பொழுது என்று நமக்கு வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்படும் ஆனால் நோவாவின் காலத்திலே ஒரு வாரத்திற்கு முன்னதாக செய்தி அறிவிக்கப்பட்டது போல திடீரென்று கர்த்த தன்னுடைய வருகையை குறித்து தெரியப்படுத்துவார் அவர் வருகையை குறித்து தெரியப்படுத்தின பின்பு ஆயத்தம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல கத்திய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அல்லது ஆயத்தப்பட்டவர்களுக்கு செய்தி அறிவித்தால் உடனே அவர்கள் கடந்து செல்வதற்கு ரெடியாவது மற்றபடி அது அறிவிக்கப்பட்ட திண்டு ஆயத்தப்படுவோம் என்று சொல்வது அது முடியாததான காரியம் கட்டடி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறதை பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி வாக்கியம் மார்க்கெழுதின சுவிசேசம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி வாக்கியம் நீங்களும் அப்படியே நீங்கள் விழித்திருங்க வீட்டஜமான் சாயங்காரத்திலோ நடுராத்திரியிலோ காலையிலோது வருாமத்திலோ நடுிலோ சேவல் கூறும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையிலே அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு விழித்திருங்கள் என்ன ஏசு கிருசு எச்சரி புண்படுத்திருக்கிறார் ஆன அப்படின்னாலே அவரை அவர் திடீரென்று அவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார் சில சமயங்களிலே தேவதூதம் இறங்கியதை கலக்குகிறார் எப்பொழுது என்று தெரியாது கலக்கும் பொழுது யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏசு திருசு எப்போது வருவார் என்று தெரியாது ஆனால் அவர் வருகிற செய்தி நமக்கு அறிவிக்கப்படும் அது மிகவும் குறுகிய காலமாக இருக்கும் அந்த குறுகிய காலத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா செய்து முடித்து விட முடியாது கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பக்தர்கள் பல ஆண்டுகளாக தேவ சன்னிதானத்திலே காத்திருந்து விழித்திருந்து ஜபம் பண்ணி உபதேசம் கேட்டு அவருடைய சத்திய வசனத்தின்படி நடந்து தெ ஐப்பட்டு தெய்வத்தோடு கூட சஞ்சரித்து நிறைந்து கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடலாம் காத்திருந்து பரசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கட்ட சொன்னான் காத்திருந்து பரசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியாமலேயே போய் விடலாம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் குறுகிய காலமாக இருக்கும் அந்த குறுகிய காலத்திலே ஆயத்தப்பட்டு வேண்டும் உடனே ஞானஸ்தானம் பெறவும் உடனே ஞானஸ்தானம் வேண்டும் என்றால் யாரையாவது ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம் உடனே பரிசுத்தொள்ள முடிய முடியாது கொடுக்க வேண்டிய தசோபாக காணிக்கைகள் எல்லாம் இங்கே கொடுத்து தீர்ப்பது திருப்பந்தி ஆசிரியங்கள் நீங்கள் நினைத்த திருப்பந்தி ஆசரித்து முடியாது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே ஆயத்தப்படுவது அது பெரிய காரியமாக இருக்கிறது கத்திர ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அந்த ஆயத்தம் பல ஆண்டு காலமாக நடைபெற வேண்டுவதாக இருக்கிறது ஆனபடியால ஏசு கிருசு வருகைக்கு கூடிய மக்கள் அவர்கள் எப்பொழுதும் முன்கூட்டியே ஆயத்த நிலையிலே இருக்க அவசியம் விழிப்பாக இருக்க அவசியம் கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஏவப்படுகிறவர்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஏவப்பட ஒருவரையும் ஆவியையும் கற்றுடைய ஆவியானவர் ஏவாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது வரப்போகிறார் என்கிற செய்தி உங்களுக்கு அறிவிக்கும் போது அப்பொழுதுதான் விழிப்பு எழும்புவீர்கள் ஆயத்தை எங்கே ஆயத்தப்பட முடியும் எப்பொழுது உங்களுடைய இருக்க வேண்டும் ஆவியிலே அனலாக இருங்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பிள்ளைகள் அனல் குண்டி போகக்கூடாது அவசியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ார்வரிக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறீர்கள் வருகிறார்ோத்திரம் இப்ப நாங்க ஆராதனை தலத்துல இருக்கிறோம் பிரசங்க வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ரோட்ல லாரி ஓடுதா கார் போகுதா அங்க என்ன போகுது என்று நமக்கு சத்தம் கேட்கிறது கிடையாது நாம கேட்கிறதோ இந்த ஒரு செய்தியை மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் சிலருடைய மனம் இங்கே இல்லாதபடிக்கு அங்கே யார் என்ன பேசுகிறார்கள் என் யார் சண்டை போடுகிறார்கள் அங்கே என்ன சத்தம் உண்டாகிறது என்று அவருடைய சிந்தனை அவருடைய செவி வேறு திரும்பி இருக்குமானால் அது கேட்கிறதாக இருக்கும் இதோ மனவாளம் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாயிட்டு அந்த சத்தத்தை மாத்திரம் எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே அவர்கள் விழிப்புள்ளவர்கள் ஆவார்கள் அவர்கள் ஆயத்தம் ஆவார்கள் மற்றபடி அந்த சத்தத்தை எதிர்நோக்காதவர்கள் ஆயத்தப்படாதவர்கள் அதையே கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆயத்தப்படவே முடியாது கத்திரிப்பார் சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு பத்து நாளைக்கு முன்பதாக யாரால் ஒரு காரியத்தை நடத்தி கேட்டார் ஊழியர் மாநாடு இருக்கிறது முடித்து வந்து பார்ப்போம் என்ன நான் சொல்லியிருப்பேன் கத்தோட பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அதாவது அந்த சமயத்தில் ஒரு ஊழியர் மாநாடு முடிவதற்கு முன்னதாக நம்முடைய முழு மனமும் அந்த ஊழியர் மாநாட்டிலே கவனம் செலுத்தப்பட்டு இருக்கிறபடியால நமக்கு முக்கியமாக இருக்கிறது அதற்குரிய காரியங்களை கவனிப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் பல்புற காரியங்களை சொல்லும் பொழுது அதையும் கேட்கிறோம் அதை செய்யத்தக்க அளவுக்கு செய்கிறோம் ஆனால் முழு மனதையும் அதிலே செலுத்துவது இல்லை அதே நம்முடைய கற்றாய் ஏசு கிருசுக்கு வருகைக்கு மக்கள் முழு ஆத்மாவோடும் முழு சுந்தையோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீங்கள் முழு ஆவியோடும் தெய்வத்தினிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் உங்களுடைய முழு மனதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டுவது அவசியம் எதிர்நோக்கி இருக்காதபடிக்கு நீங்கள் பற்ப காரியங்களில் உங்களுடைய மனதை செலுத்தி பல காரியங்களுக்காக கவலைப்படவும் பல காரியங்களிலே நிச்சய ரோகங்களிலே ஈடுபடவும் தகாத செய்திகளிலே உங்களுடைய மனதை செலுத்திவிடவும் நீங்கள் இருப்பீர்களானால் கத்துரை ஆயத்தப்படுவது கடினமான காரியமாகிவிடும் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இதோ மனவாளன் எர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் உதாரணமாக பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறவர்கள் நீண்ட காலம் காத்திருக்கிற மக்கள் ஒரு சின்ன பஸ் சட்டம் வந்த உடனே இருந்து சட்டம் வருகிறது என்ற உடனே இவர்கள் உடனே அலர்ட் ஆகிவிடுவார்கள் ரெடி ஆகி விடுவார்கள் பஸ் வருகிறது என்று தெய்வத்தின பிள்ளைகளை இந்த பிரகாரம் உங்களுடைய மனம் கத்லாசுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்பதை கத்துடைய சன்னிதானத்தில் சொல்லி குளாசைப்படுகிறேன் இப்படி எதிர்நோக்காமல் இருக்கிறது பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும் இருந்ததான மனிதனை பாருங்கள் அது முதலாவது யார் இறங்குகிறானோ அவன் சொசமா எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் என்று அவன் அறிந்திருந்தான் அந்த மனிதனால இறங்க முடியாமலேயே போய்விட்டது அவன் இறங்குவதற்கு முன்னதாக ஒருவன் போய் இறங்கிவிடுகிறார் சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் வருகிறார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆயத்தப்பட்டு அவரோடு கூட சேர்ந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது நாம் சற்று ஆயத்த குறை உடையோடாக இருப்போமானால் நாம் அதை எதிர்நோக்காது இருப்போமானால் நமக்கு பதிலாக இன்னொருவர் அதிலே சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னாவது வாக்கியம் ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி பற்றிக் கொண்டிரு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிருத்த நாமத்துக்கு சோத்திரம் நீ அசந்து போய்விட்டால் நீ தூங்கி போய்விட்டால் வேறொரு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறான் ஆன அப்படினால தெய்வத்தினுடைய பிள்ளைகளே விழிப்பாக இருங்கள் ஆயத்த நிலையிலே காணப்பட வேண்டும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல நீங்கள் திருச்சபைக்குரியவர்கள் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வேற்பட்ட பக்தி உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் நீதி உள்ளவர்களும் அனல் உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும் தீயாக இருக்க வேண்டிய நீங்கள் தண்ணீரை போல இருந்தால் அது வருத்தப்படத்தக்கதான காரியம் கத்துணி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உனக்குள்ளதில் பற்றிக் கொண்டு இல்லாவிட்டால் உயர் ஒருவன் அதை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு கத்திரநாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் தெய்வத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆமோஸ்தீர்க்க தரிசின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது ஆமோஸ் தீர்க்க தெரிசின் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு சூத்திரம் திடீரென்று வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார் திடீரென்று இவன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு வரப்போ என்ன வெளிப்படும் பொழுது நடக்கப் போகிற காரியம் என்ன தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கூட்டிச் போகிறார்கள் தேவனுடைய மக்கள் எல்லாரும் கூட்டி அந்த வேலை வரப்போகிறது அருமையான கத்தருடைய அதாவது கத்த நாம் ஒரு நாளிலே எல்லாரும் கூட்டிச் சேர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நம்மை பல விதத்திலே ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் பாருங்க ஆராதனை ஆராதனை என்றால் இந்த ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு வர வேண்டுவது அவசியம் இந்த ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு பயபக்தியோடு கூட வருகிற மக்கள் கத்திரா கிறிசு கூட்டி சேர்க்கப்படுவதற்கு இப்பொழுது அவர்கள் பழக்குவிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆராதனை பத்திர மணிக்கு என்பது ரொம்ப லேட்டானது சீக்கிரத்தில் அது மணியாக மாற்ற வேண்டும் என்று கருத்தருக்குள்ளாக யோசனையாக இருக்கிறேன் அடுத்து நம்ம சீக்கிரத்துல பத்து மணிக்கு ஆராதனையை ஆரம்பிக்க வேண்டும் சத்திர மணிக்கு ஆராதனை நம்முடைய பிரான்சுகளிலே எல்லா பிராஞ்சுகளை காட்டிலும் நம்முடைய சடையில தான் பத்திர மணிக்கு மற்ற சடைகள்லாம் பத்து மணிக்கு ரொம்ப தூராது நம்ம சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பத்து மணிக்கு ஆராதனை ஆரம்பி பத்தரை மணிக்கு வச்சா பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த ஆராதனைக்கே உங்களால் ஆயத்தப்பட்டு வர முடியவில்லை நீங்கள் கத்திரா ஏசு பேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது எப்படி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை கத்த நம்மை கூட்டி சேர்த்து நம்மை ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர் படக்கு வைக்கிறவராக இத்தனை மணிக்கு ஆறாவது எல்லாரும் வந்து கூடுங்கள் என்று சொன்ன உடனே இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் கூடி வருகிறார்கள் என்றார் அவர்கள் ஆவியிலே பலம் கொண்டு அவர்கள் ஆயத்தப்பட்டு வந்து விடுகிறார்கள் பழக்கம் ஆரம்பித்து தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே ஆயத்தப்பட்டு தேவ வருகிற மக்கள் தேவ பிரசன்னத்தை காண்பார்கள் பெற வேண்டிய ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வார்கள் வேண்டிய மன்னாவை சேகரித்துக் சோத்திரம் கைய வீசிட்டு போய் கொடுத்து அவன் அரிசியை எடுத்து போடுவதற்கு இல்ல பாக்கெட் போடு என்ற எழுப்பினரும் கோபாக்கில் போய் செய்தியை அறிவித்தார்கள் என்று பாருங்கள் நாங்கள் உங்களிடத்தில் அடைந்த பிரவீண சம் விண்ணதன்பரையும் எங்களுடைய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய சபை இப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த பிரகாரம் அவர்கள் எங்களிடத்தில் வந்து உபதேசம் பண்ணினார்கள் அந்த உபதேசத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு கேட்டபடியினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு விக்கிரங்களை விட்டு நாங்களெல்லாம் மனம் திருந்திவிட்டோம் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் இனிவர் கோபாக்கின் நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகி இருக்கிறார் அவருடைய குமாரனாய் ஏசு கிருசு ஏசு கிருசு பர்லோகத்தில் இருந்து வரப்போகிறார் அதற்கு எதிர்கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் அப்போ அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் உபதேசத்தையும் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் நடவடிக்கைகளையும் இதுதான் சரியான ஒரு அறிவிப்பு மற்ற சபைக்காரர்கள் அவர்கள் அறிவிக்கிறதான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தாய் கிடையாது தாயானவள் என்று எழுதியிருக்கிறது அதற்கு தாயும் இருக்க வேண்டும் தகப்பனும் இருக்க வேண்டும் தாயில்லா பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று நமக்கு தெரியும் அதே போல நமக்கு மேலானோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள் திருச்சலையும் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அறிவிக்க வேண்டும் திருச்சதையும் அறிவிக்க வேண்டும் உபதேசத்தையும் அறிவிக்க வேண்டும் ஊடியக்காரர்களையும் அறிவிக்க வேண்டும் இப்படி அறிவிப்பதுதான் சரியான ஒரு காரியம் மற்றபடி நான் ஜபிக்கிறேன் நீ ஜபம் பண்ணுற சாட்சி சொன்னார் அத பிரகாரம் சொல்லக்கூடாது தெரியாம சொன்னபடியால நான் திருத்தி காண்பிக்கிறேன் நான் உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேம் என்பதையும் உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பதையும் அவர்கள் அறிவிக்கிறார்களே மக்கள் நீங்களாம் இப்படி செய்தீங்கன்னு சொல்லி தசோனிக்கியர்கள் சொன்னார்களே என்று அவர்கள் அறிவிக்கிறார்களே அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இந்த பிரகாரம் நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துங்கள் சபையை வெளிப்படுத்துங்கள் கூட்டிச் சேர்க்க பிரயாசப்படுங்கள் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக என்றால் என்ன கூட்டி சேர்க்கப்படுகிறது கத்தை இருக்கிறார் பற்பல தேசத்திலும் பற்பல பாசைக்காரரும் பற்பல ஜனத்தையும் அவர் தம்மோடு ஒரு மனிதனை தெரிந்து ஒரு நோவாவை தெரிந்து அந்த நோவாவின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிச் போல இந்த கடைசி காலத்தில் ஒரு நீதிமான கத்தர் கண்டு தெரிந்தெடுத்து அவரோடு கூட எல்லாரையும் கூட்டிச் சேர்க்க கத்த அனுப்புகிறவராக இருக்கிறார் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இதற்கு கீழ்படுகிறவர்கள் அந்த வருகையின் செய்தி கிடைக்கும் பொது வருகையை பற்றியதான சத்தம் அவர்களுக்கு உண்டாகும் பொழுது கீழ்ப்படிந்து வருகைக்கு ஆயத்தப்பட்டு கடந்து வருவார்கள் சொல்லுகிறேன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பொருட்களாக கர்த்தர் உங்களை பற்பல விதத்திலே கூட்டி சேர்க்க பிரயாசப்பட்டு இந்த கூடுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் பழக்கு வைக்கிறவராக இருக்கிறார் கூடி வருகிறது இந்த ஆராதனை இந்த ஜபங்கள் இந்த கூட்டங்கள் இந்த ஒழுங்கு முறைகள் இந்த சாக்கிரமந்துகள் எ <Sessimus> கத்தார் <Sessimus> கர்த்தர் காட்டல இட்டதை அவர்கள் கவனிக்கவில்லை கீழ்படிய மனமற்றவர்களாக இருக்கிறார்கள் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை கத்துடைய வசனம் கர்த்தர் சொல்லுகிறது ஆவியானவர் சொல்லுகிறது இவைகளுக்கு தேவனுடைய ஜனம் கீழ்ப்படிய பழகிக் கொள்ள அவசியம் இப்படி எதை சொன்னாலும் எதை செய்யுங்கள் என்று சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற மனப்பக்குவம் உடையவர்கள் கத்துடைய வருகைக்கு அழைக்கப்படுவார்கள் அதாவது லோத்தினுடைய நாட்களிலே பாருங்கள் லோத்து அந்த சோதம் குமாரப்பட்டணம் அளிக்கப்படும் பொழுது லோத்தனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த மாப்பிள்ளைகள் அவர்களை நீங்க வந்திருங்க இந்த பட்டம் அளிக்கப்பட போகுது என்று சொன்ன பொழுது எங்கையார் சம்பவித்தது இப்படி போய் எங்களுக்கு ராத்திரியோட ராத்திரி அவன் கூப்பிடுறைய என்று பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆனா அவருடைய பிள்ளைகள் அல்லது நோத்தினுடைய பிள்ளைகள் அவரோடு கூட போய்விட்டார்கள் தப்பு வைக்கப்பட்டார்கள் அதே மக்கள் இந்த நாட்களிலே யார் கீழ்படிவார்கள் யாருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் யார் கத்துடை வரைக்கு ஆயத்தப்படுவார்கள் நியமிக்கப்பட்டவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கீழ்ப்படிந்து கத்துடை வருகைக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்கள் ஒருபோதும் ஆயத்தப்பட முடியாது ஆனப்படி நான் தெய்வத்தினுடைய பிள்ளைகளே கத்துடை நாம் ஆயத்தப்படும்படியாக பல இப்பொழுது ஆயத்தப்படுத்தப்படுகிறோம் அந்த பிரதஸ்தா குலத்தருகே இருந்ததான அந்த யாதியஸ்தன் எப்பொழுது குளம் கலங்குமென்று அறியாது இருந்தபடியால அவன் ஆயத்தம் இல்லாத போயிருந்தபடியால சுருங்கற்றுக் கொள்ள முடியாமலேயே போய்விட்டது அதே போலத்தான் அப்படி கத்தராய் ஏசு கிருசூர் வரும் திடீரென்று அவர் வந்துவிடக்கூடியவராக இருப்பார் அவர் வருகிற செய்தி கொஞ்ச காலத்திலே சீக்கிரத்தில் நமக்கு அறிவிக்கப்படும் நாம் எல்லா ஆயத்தத்தையும் செய்துவிட முடியாது ஏற்கனவே ஆயத்தப்பட்ட நிலையிலே நோவா தேலையை கட்டி முடித்த பின்பு அந்த செய்தி உண்டாயிற்று அதே போல எல்லா விதத்திலும் ஆயத்தப்பட்ட இருக்கும் பொழுது இதோ மனவாளம் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்பீர்கள் ஆயத்தப்படுவீர்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு இருக்கும் சாக்கியம் பெறுவீர்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகளை விழித்திருங்கள் ஜபம் பண்ணுங்கள் அனலாக இருங்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்களிலே ஈடுபாடு உடையவர்களாக இருங்கள் உங்களுடைய முழு மனதும் கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக எந்த நிலை ஆயத்தப்படுகிற அந்த வேலையிலேயே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு குளத்திக் பாவங்களிலே சிக்கிக் வருகிக்கு ஆயத்தப்படுகிறதை இழந்து போய்விடக்கூடாது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் கீழ்ப்படுகிற மனப்பான்மையை அதிகமாக பெருக்கிக் கொள்ளுங்கள் ஐக்கியப்படுகிற விஷயத்தில் தீவிரமாக ஐக்கியப்படுங்கள் அதாவது மாயமான அன்பினால் அல்ல மெய்யான அன்போடு கூட ஐக்கியப்படுங்கள் இது உங்களை கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான கூட்டங்கள் ஒழுங்குகள் முறைமைகள் சாக்கரமந்துகள் திருப்பந்தி ஞானஸ்தானம் பர்சுத்தாவி இப்படி பற்பல விதத்திலே கத்தர் என்னென்ன சொல்லிருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு விழுத்திருங்கள் ஆயத்தமாக ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக